விவசாய பெரும்புடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளை வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் என் சார்பாகவும் வாழ்க்கை கூறி அவரது புகழ் ஓங்கு மக்களின் நல்லா செய்யும் என் சக கலைஞர்களின் நல்லா செய்யும் என்றும் எனக்கு நிலை தெரிய வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன் இவ்வூர் மக்களின் செல்வம் மலைபோல் பெருகவும் அவர்கள் புகழ் என்று நீங்காமல் இருக்கவும் அந்த ஆதிபராத்தியை வணங்கவும் எப்படி ஆதியில் தோன்றியவள் ஆதிபராசக்தி காற்றாகி கனலாகி நீற்றாகி இன்றாகி நாளாகி நிலமாகி பயிராகி ஊனாகி உருவாகி நம்மையெல்லாம் வான்வெளித்துக் கொண்டிருப்பவள் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு அவதாரமாக காட்சியளிப்பாள் உத்துமாரி அம்மனாகி அம்மனாக பகவதி அம்மனாக காட்சியளிக்கும் பெற்றவள் தாயின் மடிவிலிருந்து சமயபுரத்தை செய்யும் சமயபுரத்தாலோ துர்கனை வணங்கி என் பணியை தொடங்கினேன் ஜெய்சீ வழி வேண்டும் என்று அந்த என்றும் முருகன் திருச்செந்தூருக்கும் செந்தில நாதன் குன்றக்குடியில் முடிகொண்டிற்கும் சண்முனாதன் என்ற வைத்தியநாதன் மனதில் சித்திராக காட்சியளிக்கும் திருப்பற கொன்ற முருகனை வணங்கோமம் முருகா குற்றத்தில் நாலஞ்சு வருஷம் இருக்கும் நாடக உலகத்தினுடைய உயர்ந்த நட்சத்திரமாக விளங்கிய அவர் இன்னைக்கு வந்து மறைந்தாலும் நம்முடைய மனதை விட்டு மரியாதை எம் எஸ் மாமா அவர்களுடைய இல்லத்தில் நானும் என்னுடைய மரியாதைக்குரிய மாமா காளீஸ்வரன் அவர்களும் இல்லத்தில் சந்தித்து பேசியிருந்தோம் அப்ப யதார்த்தமாக அவரு இடத்தில் நாங்கள் கேட்டோம் இப்ப இருக்கக்கூடிய வள்ளிகள்ல உங்களுக்கு இணையாக நடிக்கக்கூடிய வள்ளி யாரு உங்களுக்கே தெரியாது நான்கு அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கும் ஒரு மனிதன் தான் இருக்கும் போது இல்லாத இடத்துல ஒரு மனிதன் அவருடைய பேசக்கூடிய ஒரு வலி அப்படின்னு நீங்க இல்லாத இடத்துல கூட பத்தி பெருமையை பேசின உயர்ந்த நட்சத்திரம் எம் முத்தப்ப மாமா அவர்கள் நான் ஒரு கிராமத்தினுடைய எங்களுடைய பரலாச்சியம் இளைஞர் நற்பணத்தினுடைய சார்பாகவும் கூடிய வரை நாமர் சோழம்பட்டியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய சங்கர் மாமாவர்கள் கூடிய வரைவில் இதே மேடையில் அரங்கேற்றம் செய்ய இருக்கின்றார் நாவலூர் மண்ணினுடைய சார்பாகவும் தருணாட்சி மண்ணில் இளைஞர் நவீன வருகின்ற நாரதன் இந்த நாடகம் நாம் அரங்கேற்ற பண்ண கடமைப்படுத்திக்கிட்டோம் அவர்களை பாராட்டி நம்முடைய கிராமப்புற சார்பாக எனக்கு வரப்படுத்திய இந்த ஊர் குடும்பங்களுக்கும் மற்றும் இந்த நற்படிமன்றத்துக்கும் என்ன சார்பாகவும் இந்த கடைப்படத்தின் சார்பாக பாரம்பரியத்தை நம்ம தான் வளர்க்கணும் அர்த்தமுள்ள இந்து மதம் தான் சொல்லி அர்த்தம் உள்ள இந்து இந்து மதத்துக்கு ஈடுகினை எதுவும் கிடையாது இந்து மதத்துக்கு நம்ம இந்து மதத்துக்கு ஈடுகினை எதுவுமே கிடையாது அர்த்தம் உள்ள இந்து ராசிகள் கிரகங்கள் ஜாதங்கள் திதிகள் எதை வச்சு குறிச்சாங்க இந்துக்களின் வானத்துல கோடி கணக்கான நட்சத்திரம் என்ன வரலாம் வெளியில பேசிக்கிறோம் அப்படிப்பட்ட இந்துக்களின் முன்னோர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது நம்முடைய இந்துக்களின் அழிப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது அதை உயிரை கொடுத்து பாதுகாக்கணும் அதுதான் நம்ம இந்துக்களை சாத்திரம் உயிரை விட மேலும் அதை நம்ம பாதுகாக்க வேண்டும் நிச்சயமாக இன்னொரு அபிப் பிராட்டியை நிச்சயம் உங்களால் கொண்டு வர முடியாது புராணம் விஞ்ஞான மருத்துவம் முடிஞ்சு போச்சு ஒரே நேர்கோடு தான் சூரியன் சந்திரன் பூமி நேர்கோட்டில் இருந்தாதான் எது சூரிய கிரகணம் சந்திரம் அமாவாசை போராணம்ல மூணு இருந்தாதான் புராம் புராணத்தை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால் விஞ்ஞானம் கற்றுக்கொள்ளலாம் விஞ்ஞானத்தை கற்றுக்கொண்டால் மருத்துவத்துறை தப்பித்துக் கொள்ளலாம் ஒரே கல்ல மூணு மாங்கன்னு சொல்லுவாங்க கிராமத்துல ஒரு கல்ல மூணு மாங்காம அது மாங்க சொல்லப்பட்ட விஷயம் அல்ல ஒரு விஷயம் புராணம் நெத்தில குங்கும வச்சா கணவன் ஆயில் நீடிக்கும் என்பது புராணம் ஆனா நெத்தில இந்த குங்குமம் வச்சு அழுத்தும் போது ரத்த ஓட்டம் சீராக உணவுக்குள் செல்லும் என்பது மருத்துவம் அதே மாதிரி இந்த இடத்துல குங்குமச்சு அழுத்தும் போது மந்திர சக்தி கட்டுப்பட மாட்டோம் என்பது விஞ்ஞானம் முடிஞ்சு போச்சு ரெண்டு ரூபாய் வேலைதான் செய்ய மாட்டோம் வீட்டு முன்னாடி வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வருவாங்க புராணம் ஆனா வீட்டு ஸ்தானத்தை மிதிச்சுட்டு மிதிச்சுட்டு வீட்டுக்குள்ள வைரஸ்க்கு வீட்டுக்குள்ள வராது முடிஞ்சு போச்சு மருத்துவம் வீட்டை சுத்தி ஸ்தானம் வந்து தட்டுவன் நிலை சரியா இருக்கும் இல்ல குறைஞ்சிருச்சு குறையாம இல்ல ஓரத்துல இங்க வந்துட்டோம் தூக்கி எரிஞ்சிட்டோம் எங்களுக்கு வேணாம் அப்படிங்க போராட கூட முடியாது போராடுறது கொஞ்சமா சக்தி இருக்கு அதுவும் இல்லாம போயிடும் அதே மாதிரி மாட விளக்கு ஏற்றுவாங்க வீட்டு முன்னாடி எல்லா வீட்டுலயும் இருக்கும் வீட்டு விளக்கு ஏற்றா வீட்டுக்குள்ள தெய்வம் குடிங்கிறது புராணம் ஆனா வீட்டு முன்னாடி சாயந்தரம் எனக்கு <laughs> தெ தயவுசெய்து வளர்த்து விடுங்கள் இன்னொரு அம்மை பிராட்டியரை நிச்சயம் நம்மளால் உருவாக்க முடியாது இன்னொரு தஞ்சை பெரிய கோயிலை நிச்சயம் நம்மளால் கட்ட முடியாது என கோவில் கட்டிய தச்ச குறிச்சி கிராமத்தில் ஈவு இறக்கம் சிறு குழந்தைகள் உட்பட இன்னொரு திருவள்ளுவரை நம்மளால் கொண்டு வர முடியாது இன்னொரு பட்டினத்தனாக நிச்சயம் யாராலும் மாற முடியாது திரைகளோடையும் திரவியம் தேடி வாழ்ந்தவர் தான் இன்னைக்கு என்ன சொத்து வைரத்துல தூண்கட்டி வாழ்ந்த வைரத்துல தூண் ஒரு வைரத்துக்கு இன்னைக்கு விலை கிடையாது ஆனா நீ வைரத்துல தூங்கட்டி வாழ்ந்தவர் பட்டினத்தார் ஒரே வார்த்தை தான் கொஞ்ச நாள் எடுக்க விட்டுருவாங்க ஒரு மறக்கா தங்கா ஒரு மரக்கா பவளவு மன்னர் கொடுத்து வந்தாரு கொடுக்கப்பட்டதுக்கு பேர் தான் வரி திணிக்கப்பட்டதுக்கு வரி இல்ல நீ பாருங்க கடல் மிட்டாய்க்கு பதினெட்டு சதவீதம் பீச்சாவுக்கு எட்டு சதவீதம் நீ உடம்பு வளர்க்க போறியா போடு பதினெட்டு சதவீதம் குடிசை தொழில் புறம் போடு பீட்சாவுக்கு எட்டு சதவீதம் புழு வந்து சாட்டம் தங்கத்துக்கு மூணு சதவீதம் பெண்கள் பயன்படுத்தும் முத்துன்னு கொடுத்தாரு என்ன பிரச்சனை வரைக்கும் நீ சிம்மாசனத்துல உட்காந்துருப்ப நான் உன்னாடி எல்லாத்தையும் கொடுத்துட்டு கை கேட்டுப்பேன் ஆனா இன்னைக்கு நான் உட்காந்து நீ வந்து என்ன நிக்கிற வித்தியா இதை விட எனக்கு அப்படிப்பட்ட பட்டினத்தராக நிச்சயம் இனிமேல் மாற முடியாது சாஸ்திரங்கள் நிறைய சாஸ்திரங்கள் நமக்கு சாதனை சாஸ்திரங்கள் அனைத்துமே நமக்கு சாதகமாக தான் இருக்கு அதை நம்ம பாதகமா மாத்திக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் சாஸ்திரம் சின்ன எடுத்துக்காட்டு மார்புக்கு நேரம் தான் மாங்கல் மணிவார்கள் ஆரம்ப காலத்தில் இருபத்தோரு நூல் எடுத்து அதில் வந்து காயத்திரி மந்திரத்தை ஏற்றி இருபத்தோரு நூல் நூல் எடுத்து மஞ்சளை ஏற்றி அதுக்கு பேர் தாலிச்சரடு தாலி கயில் அது பேர் தாலி சரடுன்னு சொல்லணும் இருபது மார்புக்கு நேரம் தான் கட்டுவாங்க ஏன் வயிற்றுக்கு நேரம் கட்டிக்கிறது கழுத்துக்கு நேரம் கட்டிக்கிற ஏன் மார்புக்கு நேரம் கட்டுறாங்க மார்பு கலசம் மார்ப கலசம் தான் அதுக்கு வெறும் கோபுர கலசம் அதுக்கப்புறம் மார்ப கலசம் ஒரு கோவில் இருக்கிற தெய்வத்துக்கு சக்தியை கொடுப்பது கோபுர கலசம் சிற்பி செதுக்கும் வரே வெறும் கல்லுதான் சிற்பியின் மனம் ஒருமுகப்படுத்தப்பட்டால் சிலை அழகாக மாறும் ஒரு ஓவியனின் மனம் ஒருமுகப்படுத்தப்பட்டால் ஓவியம் அழகாக மாறும் ஆணும் பெண்ணும் இல்லதத்தில் ஈடுபடுவது மனம் ஒருமுகப்படுத்தப்பட்டால்தான் நல்ல குழந்தைகள் தோன்றுவார்கள் அது இல்லறம் இல்லை என்றால் என்பது புராணம் உடம்பு முழுக்க உதிரத்தை தாய்ப்பாலாக மாற்றக்கூடிய சக்தி உண்டு ஒரு குழந்தை பிறந்தவொரு கொடுக்கப்படும் தாய்ப்பால் கடைசி வரைக்கும் அந்த குழந்தை எதிர்ப்பு சக்தியா இருக்கும் அதனாலதான் மார்புக்கு நேரம் மாங்குலி வச்சு கட்டினா தினம் தினம் அந்த அம்மா மஞ்சள் வச்சு குளிக்கும் அப்ப அவங்க என்ன மஞ்சளை சுவாசிப்பாங்க தெரியும் ஆனா மஞ்சள் நோய் வராமல் பாதுகாக்கப்பட்டது அப்ப தாலிச்சரடி என்பது ஒரு பெண்ணுக்கு வேலிச்சரடாக இருந்த குடும்பத்தை காத்தாலும் அதே தாலிச்சரடு மருத்துவ மாறி குடும்பத்தை காத்து வந்தது தாலிச்சரடி என்று தங்க செய்யினாக மாறியதை கடுத்து அறுக்கப்பட்டு தலையை காணாமல் போகுது அப்ப சாசத்தை மீறுவதற்கு நாம் அதே மாதிரி மஞ்சள் எவ்வளவு துணி எடுங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு துணி எடுங்க ஐம்பதாயிரத்துக்கு துணி எடுங்க மூளையோ ஒரு மஞ்சள் வைப்பாங்க ஐம்பது ரூபாய்க்கு துணி எடுங்க மஞ்சள் வச்சுதான் கட்டுறேன் ஏன் சாஸ்திரம் ஒரு பக்கம் கட்டும் புராணம் அந்த துணி எல்லா பக்கமும் போயிட்டு வரும் டெய்லர் காலில் போட்டு மிதிச்சு தச்சிருப்பாரு அந்த நெய்யிடத்துல காலில் போட்டு மிதிச்சிருப்பாங்க தயார் பண்ற இடத்துல எல்லா பக்கம் மிதிப்பட்டு வரும் நம்ம புது துணியை குளிச்சிட்டு கட்டுறது கிடையாது அதுக்கப்புறம் வைரஸ் கிருமி கிருமிகள் இருக்கும் ஆனா ஒரு அஞ்சு இடத்துல மஞ்சள் வச்சிட்டோம்னா அந்த கிருமிகள் கொல்லப்படும் சரிவணக்கூடிய சக்தி காப்பல் கொண்டு செப்பு காசு எடுத்து மஞ்சள் துணி எடுத்து விரலி மஞ்சள் நினைச்சு சுத்துக்கு ஒரு கணக்கு மூணு வரலாச்சு தான் டாக்டர் பாப்பாங்க ஒரு வரலாச்சு பேசிக்கலாம் அந்த நாடுக்கு அதே மாதிரி பெண்கள் கட்டி தான் சமைக்கணும் ஆறு மணிக்கு உள்ள அடிவயத்தில் அடுப்பை சமைக்கும் போது அடுப்பின் வெப்பம் கருப்பையை தாக்காமல் காக்கப்பட்டது குட்டி குட்டி விஷயம் அது மாதிரி தாம்புலம் தரித்தல் கர்ப்பம் தாம்புலம் வெற்றிலை பார்க்க அதுக்கு வெற்றிலை வெத்தல கிடையாது நம்ம நாட்டுல விளையாட வெற்றிலை எடுத்து அந்த நுனியும் காம்பையும் கில்லி போட்டு நம்ம நாட்டுல விளையாடுற களிப்பாக்க நிறைய விஷயம் இருக்கு போராட்டம் போராட்டமான வாழ்க்கை அந்த போராட்டத்தை அந்த போராட்டத்தை எதிர்ப்பதற்கு நமக்கு சக்தி இருக்கும் அந்த சக்தி நம்ம தான் வரலாம் தெரியுங்களா அற்புதமான சாஸ்திரம் மாறிக்கொண்டிருக்கும் அவர்களுக்காகவும் அழிந்து கொண்டிருக்கும் தமிழர்களுக்காகவும் என் அன்பு அறிவு சகத்தோடு அற்புதமான தோழன் முத்தம் இன்றும் பிரியலி இன்னைக்கு அவர் பாட்ட பாடி இன்னைக்கு மக்கள் வாழ்ந்துக்காகவும் இந்த பாடல் சமர்ப்பணி உதவி செய்வது கிடையாது ஒரு மனிதனின் வடிவத்தில் உதவி செய்வதால் தெய்வம் உதவி செய்கிறார்களோ அந்த உதவி தெய்வ உதவியாக நினைத்தது கடைசி வரை நன்றி மறக்காமல் இருக்க வேண்டும் பிறப்பு என்பது ஒருமுறைதான் மறுபரப்பு என்பதற்கு ஆதாரம் கிடையாது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதை நிரூபணப்படுத்த முடியாது ஆனால் இந்த பிறப்பு நிஜம் நாம் வாழும் இந்த வாழ்க்கை நிஜம் நாம் எடுத்து வைக்க ஒவ்வொரு அடியும் மரணத்தை நோக்கி தான் எடுத்து வைக்கிற மரணம் என்பது திருடனை போல் எப்பொழுது என்று யாராலும் நடந்து முடிந்ததோ அது நன்றாகவே நடந்து முடிந்தது எது நன்றாக நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கிறது எது நன்றாக நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும் எதை நீ கொண்டு வந்தால் எதை நீ இழப்பதற்கு எதை இழந்தால் எதற்காக நீ எது இன்று தோ அங்கிருந்து கொடுக்கப்பட்டது எது இன்று உன்னுடையதோ நாளை மற்றொருடைய அடுத்த நாள் இன்னொரு முன்பு இருந்தார் நேற்று இல்லை நேற்று இருந்தால் இன்று இல்லை இன்று இருப்பார் நாளை உண்டோ என்பது கேள்விக்குறி இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்ந்து கொஞ்சம் வாழ்க்கை நாம் எடுத்து எவ்வளவு வேகமாக ஓடினாலும் சரி எப்படி வாழ்ந்தாலும் சரி என்ன தவறு செஞ்சாலும் சரி என்ன நன்மை செஞ்சாலும் சரி வேகமாக கொடுக்கணும் ஓடி போய் ஏற மரணம் என்ற படகுல அந்த படகு நமக்காக காத்துக்கொண்டிருக்கிறது அந்த படகுல சேர்த்து வைத்த சொத்துக்களோ சொந்தம் உற்றார் உறவினர் பதவி எதையும் ஏற்றி சொல்ல முடியாது நாம் சேர்த்து வைத்த பாவம் புண்ணியம் இரண்டை மட்டுமே ஏற்றி சொல்ல முடியும் அந்த மனங்களை நாம் வேதனை அதுவே மிகப்பெரிய சாதனை என்று கட்டவர்கள் கூறியிருக்கிறார் Thank you. மனதால் தாழ்ந்தோர் சின்ன எடுத்துக்காட்டு ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு ஒரு ஏழை கிராமத்துக்கார வீட்டு வேலைக்கு போயிருக்கு நகரத்தில் போயிட்டு ஒரு நாலு வருஷம் வேலை சாப்பாடுக்கே கஷ்டம் யமாக இருக்கும் அது கூத்தாடும் பெண்ணாக இருந்தாலும் சரி பாத்து வருஷம் முடிஞ்சு அந்த பொண்ணு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு அப்ப அந்த பொண்ணு பணக்கார மலை கேட்டுச்சா என் கல்யாணம் நீங்க வருவீங்களு கேட்டுச்சா அந்த அம்மா வரேன்னு சொல்லிடுச்சு இந்த பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்கலே அம்மா என்ன மணிக்கு ஜவுளி போய் ஐயா இருக்கல ஒரு வேலை உயர்ந்த ஒரு புடவை வேலை பத்தாயிரம் ரூபாய் ஜவுளி கடை உனக்கு இருக்கும் அந்த புடவை நீ கஷ்டப்படுவேன் எனக்கு இலங்கை அந்த புடவை எங்க முதலாளிமா எனக்கு கல்யாணத்துக்கு வர்றாங்க இந்த புடவைய அவங்க வச்சு கொடுத்தா நான் சந்தோஷப்படின்னு புடவை வாங்கிடுச்சு கஷ்டப்பட்டு அதே ஜவுளி கடைக்கு அந்த பணக்காரம்மா போனாங்களாம் அவங்க கேட்டாங்களா எங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரப்படி கல்யாணம் அந்த பிள்ளைக்கு ஒரு புடவை வச்சு கொடுக்கணும் இருக்கிற வேலை குறவான புடவை தூங்கி கொடுக்கலாம் இதான் மனதால் உயர்ந்தோம் மனதால் தாழ்ந்தோம் பெரிய இருக்கணும் நீங்க திருமணம் பந்தத்துக்கு ஜோடி சேரும் போதும் சரி ஆணாக இருந்தாலும் இருந்தாலும் சரி நீங்க திருமணம் பந்தத்துக்கு வந்து இழிவாழ்க்கை துணை தேடும் சரி அல்லது நல்ல வியாபார கூட்டணி சேர்க்கும் சரி அல்லது நல்ல நட்பை தேடும்போதும் சரி மனதால் தாந்தரை தாந்தோரை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அதெல்லாம் பாதாளத்தில் தள்ளப்படுது கைது கூட கூட ஆள்விக்க மாட்டாங்க இது சாம்ராஜ்யம் சாம்ராஜ் சமீப வரைக்கும் நிறைய உதாரணம் இருக்கு சுதாரிச்சுக்கோங்க விதைகளை விதைப்பது என்னுடைய கடமை ஏன்னா வாங்குற கசம் உழைச்சிட்டு வாழ்ாம் இந்த திராக தேடுறுகள் உங்களுக்குத் தெரியாத விஷயம் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை தெரிய வைக்க வருபவள நாங்க இந்த பூமியாகப்படந்த اندرತೆ சுற்றப்படும் ஒரு கிரகம் ఆది சைசன ஐராம்போ பூமியை தாங்கி இருக்குக் கூடியது اندرತೆ தன்னை தான் சுற்றி கொண்டு சூரியனை சுற்றும் ஒரு பூமாதேய் சூரியனை சுற்றி தான் ஒன்பது கிரகம் முதல் கொள் முதன் இரண்டாவது கொள் சுக்கிரன் மூன்றாவது கொள் பூமி நான்காவது கொள் செவ்வாய கிரகம் ஐந்தாவது வியாழன் ஆறாவது சனி ஏழாவது யுரேனஸ் எட்டாவது நெப்டியூன் ஒன்பது குளோடு முடிஞ்சி போச்சு இதல சூரியனும் சந்திரனையும் நான் சேர்க்கற சூரியனையும் சந்திரனையும் சேர்த்தா மேல இருக்க கிரகம் பதினொன்னா இல்ல ஒன்பது தான் ஏழாங்கறது உள்ள இருக்க கிரகம் வெளிய வரணும் மீதியம் இருக்கு அப்புறம் பேசிக்கலாம் இந்த ஒன்பது கிரகத்தை மூன்றாவது கிரகம் பூமி பூமிக்கு முன்னாடி கிரகம் தான் சுக்கரன் வீட்டுல பித்தளை பாத்திரம் என்னைக்கு போய் பிளாஸ்டிக் வீட்டுக்கு வந்து மழை எப்படி வரும் அடிப்படை எங்க இருக்கு காரணம் எல்லாம் குறைஞ்சு போச்சு அதே மாதிரி நிறைய பஞ்சலோக சிலைகள் இருந்துச்சு பஞ்சலோக சிலைகளோட வேலை என்ன சுகரன் இழுத்தாதான் மழை வரும் முகலாய பிரச்சனை கிபி ஆயிரத்தி முன்னூறு முகலாய பிரச்சனை அடிமைப்பட்ட போது தோற்கடிக்கப்பட்ட போது எல்லா நம்ம கோயில பூரா எல்லா சிலையும் எடுக்க ஆரம்பிச்சாங்க ஊருக்கு எடுக்கிறாங்க உள்ள போட்டு இவங்க மேலும் மண்ணை போட்டு மூடிக்கிட்டாங்க அன்று உயிரை கொடுத்து காக்கப்பட்ட சிலைகள் கணக்கி வெளிநாட்டு வைக்கப்படுகிறது சிலைகள் அவர்கள் வாங்குவதற்கு சாமி கும்பிடுவதற்க சிலைகள் வாங்குவதற்கு கோயில் கட்டி கும்பாபிஷன் நடத்துவதற்கு அல்ல நம்ம பஞ்சலோக சிலைகளை அந்த தேசத்திற்கு தேசம் நன்றாக இருக்கும் வேண்டாம் சின்ன சின்ன பித்தளை பாத்திரம் செம்பு பித்தள அண்டா செப்பு செம்பு வாங்குறத்தில் புராணம் ஆனால் செவ்வாய்க்கு எறும்புல இருந்து எங்க சாப்பிட சாப்பாடு ரத்தமாக செவ்வாய்கிரா செவ்வாய்க்கறி படலாம் உற்பத்தி ஒவ்வொரு கிழக்கு ஒரு வேலை இருக்கு அதனால தான் அப்புறம் கடந்த அதிகமாக தழுவிடுவோம் ஒரே சமிக்க ஒன்று முடிஞ்சு கொஞ்சம் அசஞ்சது ஒரு நிமிஷத்துக்கு நாற்பதாயிரம் எதுவும் செய்ய வேண்டாம் மனித நேயத்திலும் மரங்களை வந்தால் மட்டுமே இனி ஒரு சந்ததியா திருத்தமாட்டிய ஒரு நிமிஷத்துக்கு நாற்பதாயிரம் கொஞ்சம் எங்க போய் விடுவோம் சொல்ல முடியாது அது முன்னாடி இதை செய்வோமா அதை கூடிய கெடுப்பமாடிய கெடுப்பமா ரெண்டாயிரம் சேர்த்து வச்சுக்கமா மூவாயிரம் முடிச்சு சேர்த்து வச்சுக்கோ எங்க போய் முடிய போதும் அங்கே தெரியப்பர்மத்தை அந்த பூமியை காப்பாற்று என்னத்தை அது அப்புறம் பேசிக்கலாம் ஆமா அந்த பூமியை இந்த பூமியை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கையில் எதுவும் செய்வேனா ஒரு மரக்கன்றை மனித நேயத்தோடு மரங்களோடு நட்டு வைத்தால் போதும் அப்பா புரிய வண்டலாம் அந்த மரத்தை வாழ்ந்த மட்டும்தான் வாழ முடியும் நம்ம சுவாசிக்கிற கார்டு மூச்சு விடுற மருங்க உஷ்ரோடு இருக்குமே அந்த மரங்கள் தான் கொடுக்குது மனிதர்கள் அல்ல சோர்த்திக்காமல் இருந்தடலாம் தண்ணி பிடிக்காமல் இருந்தலாம் ரெண்டு காத்து விடாம இருக்க முடியாது செத்து தொலைஞ்சு போயிடுவோம் மரங்கள் அந்த மட்டும் கோவில கோயிலுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்காது அது ஒரு பக்கம் விஞ்ஞான ரீதியாக இருபத்தி மணி நேரம் முகூர்த்த நேரம் தலையில் மூளை எதிர்வு உண்டாகும் இப்படி இப்படி தோப்பு தரப்படுவது இந்த காதல் படித்த பிள்ளைங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் கால இருக்கும்போது வரப்போது இந்த தடவை அம்மனை முத சுத்தீ வேப்பலை வெச்ச அம்மனை ஏத்திறோம். அது மாதிரி சிவன் கோவிலில் வில்வே ஏத்தி தந்தருவாங்க. வாங்கி சாப்ட்டே இங்க ரெண்டு கை தட்டிட்டு வர்றோம். கேட்டா சிவன் சொத்து கூட நான் சம்பா. பூசாரி இந்தట్లా காசு போடுறவர் எடுத்து வீட்டுக்கு போறாரு. அது சிவன் சொத்து இல்லையா? அது இல்லை. உடம்பு முழுக்க ஒரு காந்த சக்தி இருக்க மாட்டே ஃபைப்ரேஷன் இருக்கு தெய்வீக சக்தி. இங்க அதிகம் இருக்கு. அதனால தான் கை குடுக்கும் பழக்க நம்ம பழக்கம் இல்ல. கை எடுத்துக்கும்போது பழக்கம் தான நம்ம பழக்கம். இந்த காந்த சக்தி இங்க தான் போகணும். கை குடுக்கும் போது அந்த காந்த சக்தி இங்க வந்து எஜ்ஜாரீங்க மாட்டமா. வந்துடும் கை கொடுக்கும் பழக்கம் அதனாலதான் கைதட்டும் ஊத்தி தான் அப்புறம் பேசிக்கலாம் அற்புதமான உள்ளது குடிக்கடியே சூப்பி நினைக்காதீங்க எனக்கு ஆதங்கம் பிள்ளை வேற வழி இல்ல சொல்லி தாங்க கோவிச்சுக்காதீங்க மரங்களை நட்டு மனித உங்க வாழ்க்கை நல்லா சொல்லிட்டு விவசாயத்தை வளர்த்துக்கங்கப்பாங்களா